ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு அபுறம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இஸ்லாத்தில் நீர் செய்கின்ற சிறந்த செயல் பற்றி என்னிடம் கூறுகிறார் ஏனெனில் சொர்க்கத்தில் எனக்கு முன் உன் செருப்பு சப்தத்தை கேட்டேன் என்று நபிசல்லும் அணிசல்லம் அவர்கள் பிலாலிடம் கூறினார்கள் இரவிலோ பகலிலோ எப்போது ஒழு செய்தாலும் அந்த உழுவுக்கு பின் இரண்டு ரகங்கள் நபில் தொழாமல் நான் இருந்ததில்லை இதைவிட வேறு எந்த சிறந்த செயலையும் செய்ததில்லை என்று பிலான்வல் எல்லாகும் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் இரண்டு இது புகாரியில் உள்ள வார்த்தையாகும்